அதனால பகவத் கைங்கரியத்தை பரம்பரையா சொல்ல செய்யணும் என்னுடைய தகப்பனா தகப்பனான்னு சொல்லும் எந்தசன் மூத்தப்பன் ஏழுவடிகால் தொடங்கி என்று சொல்றாரு பெரியாள் அந்த மாதிரி அவ்வாறு கைங்கரியம் செய்தவர்கள் திருமலை நம்பியினுடைய பிரபாவங்களை உங்களுக்கு சொன்னேன் இன்னமும் அவர் அங்கதான் இருக்கார் நம்ம கதையில அவரை அடுத்தபடியாக இன்னொரு வாலிபர் அங்க வரப்போறார் இவர் திருமலை நம்பிகள் அவர் ஆகாச கங்கையிலிருந்து நிச்சம் எம்பெருமானுக்கு பெரிய கொடம் நிறைய திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் கொண்டு வருகிறார் இப்போது இன்னொருவர் வரப்போகிறார் அவரை ராமார்ஜரே அனுப்பீர்கள் திருமலை நம்பிகளை ஆள வந்தார் இவர் யார் அனந்தாழ்வான் மகான் அந்த அனந்தாழ்வானை ராமானுஜரே திருமலைக்கு சென்று என்ன கைங்கரியத்தில் நியமிச்சிருக்காருனா புஷ்ப கைங்கரியம் அதுக்கு காரணம் இருக்கிறது அதையெல்லாம் நம்முடைய குரு பரம்பராதி கிரந்தங்கள் சொல்றது இந்த அனந்தாழ்வான் வைபவம் கொஞ்சம் கேட்கணும் மகா சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவர் எல்லாத்த காட்டிலும் என்ன பெறுவே திருவெங்கடமோட பேசுவர் நம்மளால பேச முடியல பெருமாள் நம்ம ரெடியா இருக்க என்னவோ பேசல கோமா இருக்காரா இல்ல ஏன்னா இவர் பதில் சொல்வாரா பெருமாள் இன்னும் நான் கேட்கல யாராவது கேட்கிறாரோ கேட்டால் சொல்வர் நாம் ஏன் கேட்கல இவர் எங்க பதில் சொல்ல போற என்ன சொல்லி அலட்சியம் பண்ணிடுறோம் ஆனால் திரையங்கடமுடையான் அவரோட பேச இருக்கார் பேச்சு மட்டுமல்ல சண்டை போட்டிருக்கார் வாத விவாதங்கள்லாம் நடந்திருக்கு யார் அவர் மைசூருக்கு பக்கத்துல காவிரி தோந்துகின்ற வழியிலே சிறுப்புத்தூர் சொல்லி ஒரு கிராமம் இருக்குது சிறுபுத்தூர் பேரு அந்த ஊரிலே பிறந்தவர் அவர் பிறந்த வருஷம் பார்த்தா ராமானுஜருக்கு முப்பத்தி ஏழு வயது சிந்தவர் அதாவது சித்திரையில் சித்திரை நாள் அவதரித்தவர் ஒரு சித்திரை மாசம் சித்திரா நட்சத்திரத்திலே தோன்றியவர் அனந்தாழ்வான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரணும் ஒரு சித்திரையில் சித்திரை நாள் வந்தவர் யார் மதுரகதியாழ்வர் மதுரலி ஆழ்வாருக்கு இவருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு ஒரு காலம் வேற இவர் காலம் வேற அவர் திருக்கோளூரிலே அவசரிச்சார் எங்கேயோ இவர் மைசூர் சீமையிலே அவசரிச்சார் ஆனாலும் மாசமும் நட்சத்திரமும் ஒன்ன இருக்கு பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ராசிக்காராலெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணா ஒரு டைப்பா இருப்பா ஒரே நட்சத்திரக்காரெல்லாம் அப்சர் பண்ணா ஒரு குணங்கள் இருக்கும் அவளுக்கு சித்திரமா நட்சத்திரத்தில் அவதரிச்சு பேருக்கும் என்ன பெருமைனா ஆச்சாரியன் தான் தெய்வவாரு பதரவலி ஆழ்வாருக்கு தெய்வமாக இருந்தவர் நம்மாழ்வார் இவர் தான் தெய்வமா அதுக்கு என்ன பதில் சொன்னார் வேறு தெய்வம் அறியேன் தேர்வு மத்தியேன் குருகோன் நம்பி பாகின் நிசை பாடித்திரிவன் எனக்கு வேற தெய்வமே தெரியாது நான் அறிந்த தெய்வம் அதோ நம்மாழ்வா ஞான முத்திரை கையோடு இருக்கிறாரே அவர்தான் எனக்கு தெய்வம் ஐயா அவர் வணங்கக்கூடிய தெய்வம் பக்கத்தில் இருக்காரு ஆதிநாதன் பேர் பொறிந்து நின்ற சிரான்னு பேர் அதெல்லாம் அவர் பெருமாள் என்னுடைய தெய்வம் நம்மாழ்வாதான் அப்படி ஆனால் உள்ளே வருகிற போது அந்த பெருமாளை சேர்க்க மாட்டீதா சேவிப்பேன் ஆனா அவரை அவருக்காக நான் சேவிக்கலை நம்மாழ்வாருக்காக சேவிக்கிறேன் இல்லையானால் நம்மாழ்வார் கேட்பார் வர்ற வழ பார்த்தேன் சேவிச்சியார் கேட்போம் அதுக்காக சேவிக்கிறேன் திரிதந்தாயிரம் தேவதிரானுடைய கரியகோல திருகுரு காண்பேன் ரொம்ப கஷ்டம் இது நாம் சுலபமா நினைக்கிறோம் நம்முடைய ஞான குருவை தெய்வத்துக்கு மேல நினைக்கணும் எத்தனை பேர் நினைச்சிருக்கா சொல்லுங்க தெய்வம் பெருசா இருக்குமே ஒழிய குருவை பெருசா நினைக்க மாட்டான் ஏன் சொன்ன குரு மனிதன் தானே நானும் சாப்பிடுறேன் அந்த குருவும் சாப்பிடுற நானும் தூங்குறேன் அவரும் தூங்குறார் என்ன போறானே அவருக்கா இவருக்கு என்ன சக்தி இருக்கும் என்ன பெருமை இருக்கும் நினைக்கிறானே ஒழிய அவர் தெய்வமாக நினைக்கிறது இல்லை தெய்வத்துக்கு மேல எப்படி நினைக்க போறான் நம்முடைய ஞானத்தை பொறுத்த குருதான் நமக்கு தெய்வம் குருரேவ பரம் பிரம்ம வேதம் சொல்றது அதனால அந்த எம்பெருமான் தான் குரு குருதான் நமக்கு தெய்வம் நினைக்கணும் வைஷ்ணவ சம்பிரதாயம் அதே போல அனந்தாழ்வானுக்கு தெய்வம் யார்னா ராமானுங்கிறதா ஒரு தெய்வம் பெருமானே வந்து தன் அழகையெல்லாம் காட்டினால் கூட அவருக்கு இஷ்டமில்லை தென்னரங்கரே எனக்கு முன்னால நின்னாலும் எனக்கு வேண்டாம் அமுதனர் அதுபோல அப்படி ஒரு உறுதியோடு இருந்தவர் வாழ்ந்தவர் அனந்தாழ்மார் அவர் சிறுப்புத்தூளிலே அவதாரம் செய்தவர் கேசவார்யிற தகப்பனாரிடத்தில் சகல வித்தைகளையும் கற்றவர் சாஸ்திரங்களை எல்லாம் அவருக்கு ஆசை தோன்றியது சம்ஸ்கிருத பாஷையிலே உள்ள அத்தனை சாஸ்திரங்களையும் பார்த்தாச்சு அதனோட எல்லைகளையே பார்த்துட்டார் சம்ஸ்கிருத சாஸ்திரமே அபாரமா இருக்கும் நாலு வேதம் ஆறு அங்கம் பதினாறு வித்யாஸ்தானங்கள் பதினெட்டு புராணங்கள் உப புராணங்கள் இதிகாசங்கள் தர்க்கம் வியாக்கரணம் நியாயம் மீமாசை லைஃப் டைம் போறது இப்போ டூ இயர் டிகிரி கோர்ஸ் த்ரீ இயர் டிகிரி கோர்ஸ் சொல்றாலே அதெல்லாம் போறவே போறாது நம்முடைய ஆருஷ வித்யக்கு அவ்வளவு காலங்கள் தேவை அவ்வளவையும் பார்த்தவர் ஆனா அவருக்கு என்ன ஆசைனா திருவாயு மொழியை கற்றுக்கொள்ளாத வரையில் நம்முடைய அறிவு அறிவாக திருவாயு மொழியை அறியாத வரையில் ஒரு கண் போட்ட ரெண்டு கண்ணாதான பார்த்தா அண்ணா தெரியறது ஒத்த கண் போர்மா போராதான் பெரிய கூட்டங்களுக்குள்ள ஒருத்தக்கன்னு மூடிண்டே வேகமா போய்ப்பாருங்க அப்பதான் தெரியும் அப்பதான் கஷ்டம் தெரியும் ரெண்டு கண் தேவை ஒரு வஸ்துவினுடைய முழுமையை பார்க்க வேண்டுமேயானால் ரெண்டு கண்கள் தேவை சர்வேஸ்வரனை முற்றிலும் அறிய வேணுமேயானால் வடமொழி தென்மொழி ஆகிய இரண்டு கலைகள் தேவை உபய வேதாந்தங்கள் தேவை திருவாய்மொழியை திருவரங்கம் சென்று அங்க போய் கற்க வேண்டும் திருவரங்கம் தான் திருவாய்மொழியை அது வளர்த்த பண்ணை திருவாய்மொழி நடப்பட்ட நாற்றங்கால் ஆழ்வாத நகரி ஆனால் அது வளர்த்த வளர்க்கப்பட்ட இடம் எது திருவரங்கமான அந்த மண்ணிலேதான் தமிழ் திருவாய்மொழி வளர்ந்தது ஆகவே அங்கு சென்று கற்று ராமானுஜரிடத்தில் திராவிட வேதாந்தத்தை கற்கணும் அப்படி ஒரு வேதாந்தம் உண்டானே இப்ப இருக்கிற அரசியல்வாதிக்கோ அல்லது இலக்கியவாதிகளுக்கோ தெரியாது திராவிட வேதாந்த திராவிட கட்சி தானியா கேள்விப்பட்டிருக்கோம் திராவிட கலாச்சாரம் தான் கேள்விப்பட்டிருக்கோம் திராவிட வேத எப்படியோ கேட்டார் திராவிட வேதாந்தம் இருக்காயா இருக்கு எங்க இருக்குன்னா எங்கள்ட்ட இருக்கு வைஷ்ணவரிடத்தில் இருக்கு திராவிட வேதாந்தம் திருவாய் மொழிக்குள்ளே திராவிட வேதாந்தம் இருக்கிறது அதை கற்பதற்கு சம்ஸ்கிருத வேதாந்தம் தேவைப்படுற அப்போதான் அந்த திருவாய்மொழி நன்றாக விளங்குகிறது எனவே திருவரங்கமா நகருக்கு அனந்தாழ்வான் அவர் இவரை காண்பதற்காக வருகிறார் வருகிற போது கல்யாணம் ஆகி மனைவியோட வரத்தான் கல்யாணம் ஆகிருக்கு ஒரு அவளுக்கு வயசு பதினஞ்சு பதினாறு இருக்கும் இவருக்கு இருபது வயசு இருக்கு எம்பருமானா இருக்கு ஐம்பத்தேழு வயசா இருக்கு அதனால மனைவியோட வருகிற ஆச்சாரியனை காண்பதற்காக மனைவியோடு வருகிற வருகிற போது தனியா வரக்கூடாது தனியா போகப்படாது ஒரு கோயிலுக்கு போனா அடுத்த வீட்டுக்காரியாவது அழைச்சு போகணும் யாராங்க என்னோட வாங்க சேர்ந்து போகலாம் சேர்ந்து போகலாம் ஆலயங்களுக்கு தனியாக போகக்கூடாது தபஸ் பண்ண போகிறையா தனியா போகணும் தியானம் செய்ய போகிறாயா தனியா போகணும் இவன் கலச்சிருவான் தியானத்தை இவன் தபச கலைச்சிருவான் ஆனா கோவிலுக்கு போனா பக்கத்து ஒரு ஆசாமி வேற எந்த பெருமும் அழகா இருக்காத ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதற்கு தேவை ஆகினாலே ஆச்சாரை பார்ப்பதற்கும் தனியாக போகக்கூடாது எனவே அவர் தன்னுடன் மருதூர் நம்பி தொண்டனூர் நம்பி எச்சான் ஒருவர் அவர் என்ன எச்சான் ரொம்ப கஷ்டம் பேரு ரொம்ப எச்சி போனாரான்னு சந்தேகப்பட்ட ஒரு பேரா பழைய காலங்களில் எச்சான்னு பேரு ஆச்சான்னு பேருக்கு பேருந்தா கிருஷ்ணனுக்கு தான் பேரானா கிருஷ்ணன் ஆச்சா இருந்தாலும் கிருஷ்ணன் தான் எல்லா பேரும் அவருக்கு சம்பதம் அந்த எச்சான்ற பிறகு கிருஷ்ண சர்மா சொல்லிருக்கிறாங்க இப்படி எச்சான் மருதூர் நம்பி தொண்டனூர் நம்பி இவ்வாறு மூவரோடு இவர் சேர்ந்து கொண்டு அனந்தாழ்வான் அவர் திருவரங்கம் வந்தார் ராமாயுரை வந்து கண்டில் பகிர்ந்து வணங்குகிறார் ராமானுஜர கோஷ்டினே அவர் கடம் அவருடைய கருணை பார்வைக்கு இலக்கானார் ராமானுரன் வந்த தொடங்கி அவரையே பார்க்கிறார் ஒரு ஆசா புதுசா வந்திருக்காரு